வணக்கம் நச்சினையின் நித்தம் ஒரு முத்து வழங்குபவர் அறிமளம் சே ஞான பிரியன் இன்று எண்ணூற்று தொன்னூற்று ஐந்தாவது முத்தாக உதவிக்கிறது டாக்டர் எம் ஆர் காப் மேயர் அவர்கள் எழுதியுள்ள வெறுப்பு என்னும் தொற்று என்ற கட்டுரையில் இருந்து சில பகுதிகள் சில சந்தர்ப்பங்களில் மக்கள் அனைவரும் தொற்று எதிர்த்து போராட ஒன்றுபடுவதை பார்ப்பதே ஓர் உற்சாகமான விஷயம் மிகுந்த விரைவோடும் வேகத்தோடும் தேவையான அனைத்தும் ஒன்று திரட்டப்படும் மக்களின் எல்லா செயல்களிலும் தியாக உணர்ச்சி நுழையோடு இருக்கும் இம்மாதிரி சந்தர்ப்பங்களில் தியாக உணர்ச்சி பரவலாகவே காணப்படும் செலவை பற்றி எவரும் கவலைப்பட மாட்டார்கள் உதவிகள் பெரும் அளவிற்கு குவியும் நட்பு அல்லாத நாடுகள் கூட இம்மாதிரி சந்தர்ப்பங்களில் நேசக்கரம் நிட்டுவதை பார்க்கலாம் இந்த அவசரங்களும் தியாகங்களும் உடலை பற்றிய தொற்று நோய்களின் போதுதான் வெளிப்படுகிறது உணர்ச்சி சம்பந்தப்பட்ட மனம் சம்பந்தப்பட்ட தொற்று நோய்கள் பரவுகின்ற போது இந்த அவசரமும் தியாக உணர்ச்சியும் வெளிப்படுகின்றதா ஒரு தேசம் மட்டுமல்ல உலகமே வெறுப்பு என்னும் தொற்று நோயில் மூழ்கிப்பு இருக்கிறது உடல் ஆரோக்கியத்தை பற்றி நாம் தெரிந்து கொண்டுள்ள அளவுக்கு மன ஆரோக்கியத்தை பற்றியும் தெரிந்து கொண்டிருந்தால் வெறுப்பு என்கிற தொற்று நோய் உடலை பாதிக்கின்ற தொற்று நோய்களை விட அபாயகரமானது என்பதை புரிந்து முதலில் வெறுப்பு என்கிற தொற்று நோய் உலகம் பூராவிலும் உண்மையாகவே பரவி இருக்கிறதா வெறுப்பு என்பது உடலை பற்றிய தொற்றுநோய் அல்ல அது மனதையும் உணர்ச்சியையும் பற்றியுள்ள தொற்றுநோய் அந்த தன்மையில் அதற்கு தேட வேண்டும் மனதை பற்றிய நோயாக இருந்தாலும் உடலையும் சீரொழிக்கவே செய்கிறது வெறுப்பு என்கிற தொற்று நோயால் விளைகின்ற உடல் பாதிப்புக்குத்தான் சிகிச்சை அளிக்கிறார்களே தவிர மனம் உணர்ச்சி போன்ற காரணங்களுக்கு யாரும் சிகிச்சை அளிப்பதில்லை வெறுப்பு என்பது ஒரு விதத்தில் மட்டுமில்லை பலவிதமான வெறுப்புகள் பலவிதமான சிக்கல்களை ஏற்படுத்துவதாக அமைந்து விடுகிறது இந்த சிக்கல்கள் நமது வாழ்க்கையோடு பின்னி பிணைந்து விடுகிறது ஒவ்வொரு வெறுப்புக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கிறது ஒவ்வொன்றுக்கும் வெவ்வேறு விதமான சிகிச்சையும் தேவைப்படுகிறது ஒரு குழுவிடம் தோன்றுகின்ற வெறுப்புணர்ச்சி இன்னொரு குழுவிடம் தோன்றுகின்ற வெறுப்புணர்ச்சிக்கு முற்றிலும் முரண்பட்டதாக இருக்கிறது அடிப்படை காரணத்தை நாம் புரிந்து கொண்டால் சிகிச்சைக்கான அரைகுறை ஆரம்பத்தையாவது செய்ய முடியும் தனிநபர்களும் குழுக்களும் ஒருவரோடு ஒருவர் மோதி கொள்ளும் போது அவர்களிடம் உள்ள வேறுபாட்டின் காரணமாகவே வெறுப்பு உதயமாகிறது இந்த வெறுப்பு தோன்றுவதற்கு அமைந்துள்ள இயற்கை தளம் என்னவென்று புரிந்து கொண்டால் பிரச்சனைக்குரிய அறைகுறை பரிகாரத்தையாவது கண்டறியலாம் வெறுப்புக்கு தீர்வுகாண மூன்று வழிகள் தோன்றுகின்றது ஒன்று வித்தியாசமாகவோ வேறுபட்டோ இருப்பது வெறுப்புக்கு காரணமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை ஒற்றுமை பகுதிகளை மட்டும் தேடி கண்டுபிடித்து அவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் வேற்றுமைகளை சகித்துக்கொள்ளும் மனப்பான்மை வெறுப்பு என்கிற தொற்று பரவாமல் தடுக்க இந்த ஆனால் இது ஆரம்பமாக மட்டும்தான் இருக்க முடியும் எத்தனையோ வெறுப்புகள் எத்தனையோ காரணங்களுக்காக தனி நபர்களிடமோ குழுக்களிடமோ தேசங்களிடமோ இருக்கவே செய்கின்றன இந்த அத்தியாயத்தில் இந்த வெறுப்புகள் தொற்றுநோய் அளவுக்கு பரவி இருப்பதை மட்டும்தான் சுட்டி காட்ட முடியும் உங்கள் சிந்தனையை தூண்டுவதற்கு மட்டுமே இது பற்றிய விவரங்கள் இங்கே குறிக்கப்பட்டுள்ளன சிந்தித்து செயல்படுவது உங்கள் பொறுப்பு நல்லெண்ண சூழ்நிலையில் வெறுப்பு என்கிற தொற்றுநோய் பரவ முடியாது ஆகவே நம்முடைய முதல் நோக்கம் நல்ல எண்ணத்தை வளர்ப்பதாகவும் பரப்புவதாகவும் இருக்க வேண்டும் இந்த கருத்து இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாகவே சொல்லப்பட்டு மனிதர்களிடம் நல்லெண்ணம் நிலவுகின்ற போது பூமியில் அமைதியும் இருக்கும் இந்த வாசகம் எப்போது யாரால் சொல்லப்பட்டது என்பது நினைவுக்கு வருகிறதா நன்றி வணக்கம்